உங்களில் ஒருவர் அவருக்காக மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள் தங்கள் பிரார்த்தனையில் இறைவா இவரை மன்னித்து விடு இவருக்கு நீ கருணை பொறி எனவும் கூறுவார்கள் உங்களில் ஒருவர் தொழுவதற்காக காத்திருந்து தொழுகைதான் அவரை தமது மனைவி மக்களிடம் செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தியிருக்குமானால் அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார் இதை அபோஹரேரால்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்